அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கண்ணோட்டம் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்கள் இல்லாதவரே ஆவார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் மாறாக கண்ணோட்டம் உடையவராக இருந்தால் கண்கள் இல்லாமல் இருந்தாலும் கண்கள் உடையவரே ஆஹா கண்ணோட்டம்தான் கண்ணுங்கிறார் கண்ணிருந்தும் கண்ணோட்டம் இல்லைன்னா கண்கள் இல்லை கண்கள் இல்லாவிட்டாலும் கண்ணோட்டம் இருந்தால் கண்கள் உடையவர் அங்கே சொன்னார் இல்லையா கல்வியில் சொல்லியிருக்காரு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கற்றோரே கண்ணுடையவர் கல்லாதார் கண் இருந்தாலும் கண் இல்லாதவர் ஆ கண் இல்லாவிட்டாலும் கற்றவர் கண்ணுடையவராவார் கண் இருந்தாலும் கற்கவில்லை என்றால் அவர் கண்கள் இல்லாதவராகவே கருதப்படுவார் ஆக கல்வியே கண் அப்படின்னார் அங்கே இங்கே கண்ணோட்டமே உண்மை கண் அப்படிங்கிறத சொல்கிறார் கண்ணினால் அன்பை வெளிப்படுத்தும் ஆற்றல் இல்லாதவர் கண்ணை பெற்றிருந்தும் கண் இல்லாதவர் என்றே கருதப்படுவார் அதே சமயத்தில் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக ஒருவர் இருந்தால் அவர் கண்கள் இல்லாவிட்டாலும் கண் உடையவர் என்றே கருதப்படுவார் இந்த குரலிலே மற்றொரு பொருளும் புதைந்திருப்பதாகவே தோன்றுகிறது கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணிருந்தும் கண் பெற்ற பயன் இல்லை என்று முடித்துவிட்டு கண்ணை பெற்றதனால் அந்த கண்ணுக்கு கண்ணோட்டம் உண்டு என்று ஆசிரியர் ஒரு புதிய கருத்தை வெளியிடுகிறார் எல்லா உயிர்களுக்கும் ஒரு சிறிதளவாவது கண்ணோட்டம் உண்டு என்பது கருத்து ஆனால் அதை பெருக்கி எல்லோருக்கும் பயன் பெறுமாறு செய்வது மக்களின் கடமை என்று இந்த குரட்பா நுண்மையாக நமக்கு உண்மையை விளக்குகிறது என்று விளக்க உரை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் தயாவினா தேவகுருக்கிரமார்ச்சாஸ்தபாம்சி சர்வேந்திரியானி தானா ஷாஸ்திராத்தியானி சர்வம் சைன்யம் கதஸ்வாமி யா ததைவ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் குரு வழிபாடு தவம் புலநடக்கம் தானம் சாஸ்திரப்படிப்பு அனைத்தும் உள்ளத்தில் கருணை இல்லை என்றால் பயனில்லை பயனி இல்லாத தேரை போல உயிரில்லாத உடலை போல என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆறு ஏழு குரட்பாக்கள் கண்ணோட்டம் இல்லாத தன்மையை இழிவாக கூறியிருக்கின்றன இனி பதவரை பார்க்கலாம் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிலர் கண்கள் இல்லாதவரே ஆவார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பதற்கு மாறாக கண்ணோட்டம் உடையவராக இருந்தால் கண்கள் இல்லாமல் இருந்தாலும் கண்ணுடையார் கண்கள் உடையவரே கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்ணில்லாதவர்கள் கண்ணுடையவர்களெல்லாம் கண்ணோட்டம் இல்லாமலும் இருக்க மாட்டார்கள் பெரும்பாலும் கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் உடையவர்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதிலே காணப்படுவதாக உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பதை இதற்கு முன் ஒரு பகுதியிலே விளக்கி சொல்லி இருக்கிறேன் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்கள் இல்லாதவரே ஆவார் கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பதற்கு மாறாக கண்ணோட்டம் உடையவராக இருந்தால்